அவர்கள் கூறியதாவது எங்களில் ஒருவருக்கு மாதவிடாய் ஏற்படும் போது அவர் தமது ஆடையில் ரத்தம் பட்ட இடத்தை சுத்தம் செய்ய நினைத்தால் ஆடையிலிருந்து ரத்தத்தை சுரண்டிவிட்டு அந்த இடத்தை கழுவிய பின்னர் ஆடையின் இதர இடங்களிலும் தண்ணீர் தெளித்து அந்த ஆடையுடன் மாதவிடாய் நின்று குளித்த பிறகு தொழுது கொள்வார்